ம் திமூர் சுேந்திரைப்பயணம் சூத்திரம் ஷங்கிரம் நமாதத்தம்வூத்தீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சனி மேவே மேவ் சாா் மேவிரவிணம் மேவெவோயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபியா ओम ओम சர்ோப்பலவரோமீ சகனா சகன சீரிய தேஜஸ்வினீத்தமஸ் மாவி ஓம் ஷாஷா கடோபோத் ரெண்டாவது வல்லி ஏழாவது மந்திரியோ நோபி எண்ணு ஆச்சரியோ வ ज्ञाता ஆச்சரியோனு நேவேமோஸ்தீ அணீயாஹ்மணு பிரமாத் சிஷ்யஸ்துதி சாஸ்திரஸ்துதியை செய்த சாஸ்திரமானது உபனிஷத்து இப்பொழுது சாஸ்திரஸ்துதியை பண்ணுகிறது சிஷ்யஸ்துதி சாஸ்திரஸ்துதி சாஸ்திரஸ்துதி சாஸ்த்ருன்னா சாஸ்திரத்தை உபதேசிக்கிற ஆச்சாரியன் அவருக்கு பேர் சாஸ்த்ரு அதனுடைய முதல் விபக்தி சாஸ்திரா தர்மசாஸ்தானா தர்மத்தை உபதேசம் பண்றவர் ஞானசாஸ்தானா ஞானத்தை உபதேசம் பண்றவர் பிரம்மசாஸ்தான்னா பிரம்மனுக்கு உபதேசம் பண்றவர் பிரம்மத்தை உபதேசம் பண்றவர் அப்படின்னு அர்த்தம் யம இந்த எட்டாவது மந்திரத்தில் என்ன சொல்கிறார் ஆத்மாவை வந்து சொல்லிக் கொடுக்குறவனுடைய தகுதியை சொல்றார் அவரேன நரேணப் புரோக்தா சேத் ந அவர் ஏனாங்கிறது அடுத்ததில் தெரிய போகிறது நமக்கு அதாவது வேதாந்தம் பேசுகிறபோது ஒரு மாதிரி இருப்பார் மற்ற காரியம் பண்ணுறபோது இன்னொரு மாதிரி இருப்பார் அப்படின்னு ஒன்று இருக்கே அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அதாவது எந்த என்ன பாடத்தை சொல்லித்தராரோ மற்ற வித்தியெல்லாம் இது இப்படி கிடையாது தர்மத்தை உபதேசம் பண்ணுறவன் தர்மிஷ்டனாக இருக்கணும் பிரம்மத்தை உபதேசம் பண்ணுறவன் பிரம்மிஷ்டனாக இருக்கணும் ஃபிசிக்ஸை உபதேசம் பண்ணுறவன் அதை ஃபிசிக்ஸை இது பண்ணுறானாங்கிறது முக்கியம் இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறவன் அதுவாக இருக்கானாங்கிறது முக்கியம் இல்லை சில பேர் வந்து சார்ட்டு அக்கௌண்ட்டுக்கு படிச்சுட்டு வேறு ஏதோ ப்ரொஃபஷனில் இருக்காங்க ஆனால் இந்த ஃபீல்டு மாத்திரம் அப்படி இல்லை அதாவது சொல்லொன்று செயலொன்றாக இருந்தால் அவனுடைய பாடம் கேட்கிறவனுக்கு மனசில் பதியாது அவன் சொல்லுக்கும் வாழ்க்கைக்கும் பொருத்தமாக இருக்க வேண்டும் அதை சொல்கிறார் எம் தர்மராஜா குருவினுடைய லக்ஷணம் குருவினுடைய பெருமை எல்லாம் இங்கே சொல்லப்படுறது ஏன்னா திருமந்திரத்தில் அசர்குரு நெறி சர்க்குரு நெரின்னு ரெண்டு தலைப்பு இருக்கு சர்குரு நெறி அசர்குரு நெறி காலங்காலமாக ரெண்டும் இருக்குன்னு தெரிகிறது எனக்கு அந்த பாடல்கள்லாம் மனப்பாடம் கிடையாது இருக்கு அப்படின்னு தகவல் தெரியும் சர்க்குரு நெரி அசர்குரு நெறி சத்குருவை பத்தியும் அசத்குரு பத்தியும் தனித்தனியா பிரிச்சு பாடியிருக்கார் திருமந்திரத்தில் வேணா நான் அடுத்த கிளாஸுக்கு வேணா நான் கொண்டு வந்து சொல்றேன் இங்க ஞாபகம் வருது இப்போ திடீர்னு அ சுவிஜ்னேயா புரியாது அப்படின்னு அர்த்தம் அதான் அதுக்கு தான் என்ன சொல்றோம் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு இதை மூணா பிரிக்கிறது உண்டு அதாவது கேவல பிரம்மனிஷ்ட குருஹு கேவல பிரம்மனிஷ்ட குருஹு கேவல ஸ்ரோத்ரிய குருகு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருகு மூணாக பிரிக்கிறது உண்டு சில பேருக்கு சாஸ்திரம் தெரியாது ஆனால் அவர்கள் வாழ்க்கை எப்பவும் கடவுளை இருக்கும் தூய வாழ்க்கை வாழ்வார்கள் ஆனால் எ எப்போ பார்த்தாலும் இறை விஷயத்தை பகவத் விஷயத்துலேயே இருப்பாங்க ஆனால் முறையாக படிச்சிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சம்ஸ்காரத்தினால ஆத்ம வித்தியை பற்றி அதை பற்றி நிறையா இருக்காது ஒரு ஆர்டராகலாம் இருக்காது இப்படி கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருக்கும் ஆனால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் உயர்ந்தவர்கள் மகான்களாகவே இருப்பாங்க ஜனங்கள்லாம் வழிபடக்கூடியவர்களாக கூட இருக்கலாம் அனா அவருக்கு டீச் பண்ண முடியுமாங்கிறது பெரிய கேள்வி சாஸ்திரம் தெரியாமல் டீச்சிங் பண்ண முடியாதுன்னு பொதுவான ஒரு அபிப்பிராயம் கேவல பிரம்மனிஷ்ட குருவை அதம குருன்னு தான் சொல்லுவோம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு கேவல பிரம்மனிஷ்ட குருஹூ அதம குருஹூ குரு குருங்கிறது மாத்தம் தான் இந்த குருங்கிறது ஒரு கெப்பாசிட்டி குருங்கிறது ஒரு தகுதி சொல்லி கொடுக்கறதுங்கிறது ஒரு சக்தி சில பேருக்கு புரிஞ்சிக்க தெரியும் சொல்லி கொடுக்க வராது சில பேருக்கு நல்லா பாட வரும் பாட்டு சொல்லித்தர வராது உண்டா இல்லையா உண்டு சில பேர் நல்லா பாட்டு சொல்லிக்கிறது பாட வராது எப்படி இருக்கு எல்லா ஃபீல்ட்லையும் எப்படி இருக்கு அது மாதிரி வேதாந்தத்துலேயும் நல்லா புரிஞ்சுக்க தெரியும் இது பண்ணத்துலையும் இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு தனி விபூதி அனுகிரகம் ஆகையினால அது தனி கெப்பாசிட்டி பாடம் படித்தவங்களுக்கெல்லாம் டீச் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது நிறைய பேரை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறோம் சொல்லி கொடுக்குற சக்தி கரை இல்லை இந்த கேவல பிரம்மனிஷ்டம் ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய டீச்சிங்கெல்லாம் கான்ட்ரடிக்ஷன் நிறைய வரும் அது கேவல பிரம்மனிஷ்ட குருஹூ இந்த ஸ்ரோத்ரி என்றிருக்காரு நல்லா சிஸ்டமேட்டிக்காக படிச்சிருப்பார் ஆனா அவர் வாழ்க்கையில் வாழ்க்கைக்கும் படிச்சதுக்கும் சம்பந்தமே இருக்காது அதனால அவர்கள்னா மத்தியம குருங்க பிரம்மிஷ்டனா அதம குருங்கிறோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிரம்மனிஷ்டா அதம குரு கேவல ஸ்ரோத்ரியா மத்தியம குரு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா உத்தம குரு சாஸ்திரமும் தெரியும் அந்த வாழ் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனசில் அகண்டாக்கார விற்பி எப்போவுமே அந்த பரிபூர்ண ஆகார விற்பி தாட் இருந்துகிட்டே இருக்கும் அண்டர் கரண்ட்டு மாதிரி அத்வைத்த விற்த்தி அகண்டாக்கார விற்த்தி அண்டர் கரண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும் விவகாரத்தில் வந்து எத்தவத்தை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தே சாஸ்திரமும் படிச்சிருக்கணும் சொல்லித்தரவும் தெரியணும் அந்த வாழ்க்கையிலே இருக்கணும் அவர்தான் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு உத்தம குரு அதைத்தான் சொல்றார் யமதர்மராஜா அவரேண நரேண கேவல பிரம்மனிஷ்டேனவா கேவலஸ்ரோத்ரியேனவா உபதிஷ்டா சேத் ந சுவிஜ்னேயா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த வித்தியை போய் சேர்றது கடினம் ஆனால் ரெண்டாவது லைனில் சொல்கிறது அனநியப் புரோக்தே அத்தன்னா அஸ்மின் ஆத்ம விஷயே இன் திஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆத்ம விஷயத்தில் அனநியப் புரோக்தே இல்லாட்டி தாம் படிச்சுட்டு இல்லாட்டி பாடம் சொல்லி கொடுப்பார் ரெண்டும் இல்லைன்னா மௌனமாக தியானம் பண்ணின்ட்டு இதெல்லாம் சில லட்சணங்கள்லாம் சொல்றாங்க அதே மாரி கொஞ்சம் விவகாரம் பண்றோம் அது வேற விஷயம் எதுக்கு பிரையாரிட்டி பிரீடாமினா எது இருக்கு லைஃப்லங்கிறது ரொம்ப ஆகையினால மூணு இருந்துடுதுன்னு வச்சுங்க ஓன்லி சுவாத்தியம் இல்லாட்டி பிரவச்சனம் இல்லாட்டி தியானம் மௌனம் சில சுவாமிகள்லாம் க்ளாஸில் மாத்திரம்தான் பேசுவாங்க கிளாஸ் முடிஞ்சு முடிகிற போது இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கோம பாடத்தில் இந்த பாடத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளு கேளுங்க சரி முடிஞ்சதில்லை கேள்வி பதில் முடிஞ்சிருத்தோம்னா அப்புறம் வாயத்திற்க மாட்டார் சிஷனும் பேசக்கூடாது குருவும் பேச மாட்டார் அடுத்த கிளாஸ் தான் அது வரைக்கும் தனியாக இவனும் படிக்கணும் படித்தது அவன் திரும்பவும் படிச்சுன்னு இருக்கணும் குருவும் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டிதான் வேறு விவகாரம் எல்லாம் கிடையாது இது ஒரு இது ஒரு ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் அனநா அனன்யபிரோக்தே சதி அப்படின்னு அர்த்தம் அனன்யன அந்யா தான் எதை டீச் பண்ணுறாரோ அதுமயமா அவர் இருக்கார் எந்த பிரம்மனை ஆத்மாவை உபதேசம் பண்ணுறாரோ அதுமயமா இருந்து அதை சொல்கிறார் பிரம்மவித்தமஹா விவேக சூடாமணியில் ஆதிசங்கரை சொல்கிறார் அதாவது நல்லா சாஸ்திரம் படிச்சிருக்கணும் அது விஜய் சொல்றது வேதாத்தியனமே ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷனுங்கிறது அதெல்லாம் இப்போ சொன்னால் சரி வராது ஆகையினால ஸ்ரோத்ரியன் அவருஜினன் பாவம் செய்யக்கூடாது யாராவது ஆசை ஊட்டினா டெம் பண்ணால் அந்த டெம் மயங்கக்கூடாது அகாமஹத்தோத்யா அவருஜினகா அகாமஹதா ஸ்ரோத்ரியோருஜினோ காமஹதோயோ பிரம்மவித்தமஹா நல்லா சொல்லித்தர தெரியணும் சிஷ்யனுக்கு புரியற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும் அதுக்கு எஃபர்ட் எடுக்கணும் அப்புறம் என்னென்னா அமைதியாக இருக்கணும் சாந்தா பாடம் நடக்காத நேரமெல்லாம் எப்போ சதா சர்வத்திர சதா ஹம்சத்தியானம்னு மாதிரி அதாவது விவகாரம் பண்ணுற போதும் அண்டர் கரண்ட் அது இருக்கும் கிருஷ்ணர் சுடர் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்த என்ன நினச்சிக்கின்ட்டே வேலை பண்ணுன்னு சொல்கிற மாதிரி அது வந்து சகுண பிரம்மன் இங்கே என்னென்னா ஹம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தோட கர்த்தத்வம் அகர்த்திருவம் ரெண்டே அழகாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பான் ஆஹ மித்யா கர்த்தத்வம் மித்யா தர்ம விவகாரா ஆத்மாவோட அகர்த்திருவ ஞானம் ரெண்டும் அழகா அவனுக்கு தான் தன்னஞ்சறிவது பொய்ய இருக்க வெளியில் யாருக்கும் தெரியாது ஞானி விவகாரம் அஜ்ஞானி விவகாரத்துலையும் பேதம் கண்டுபிடிக்க முடியாது ஞானி சுகதுக்கத்துக்கு மாட்டிக்காம வேலை பார்ப்பார் சுக துக்கத்துக்கு அடிமையிடுவோம் அதுதான் வித்தியாசம் அனநே அகத்திஹி அத்த நாஸ்தி அகத்தி நே போட்டுங்க சங்கராச்சாரிய சொல்ற நாலு மீனிங் சுருக்கமாக சொல்றேன் சொல்ற அபுதக் தரிசினா அப்படிங்கிற எல்லாரையும் ஒன்னா பார்க்கிற புத்தியோட இருக்கிற அப்படின்னு அர்த்தம் அபுதக் தரிசின அத்வைத தரிசினான்னு அர்த்தம் அத்வைத தரிசினா ஆச்சாரியேன நகையெல்லாம் பார்த்தாலும் நகையெல்லாம் தங்கந்தான் ஞாபகம் வச்சுக்கணும் விவகாரத்தில் தர்மமாக தான் இருப்பான் அம்மாவுக்கும் மகளுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடுமா என்ன இதுதான் திருஷ்டாந்தம் அம்மாவை பார்க்குற போது இருக்கிற மனோபாவத்துக்கும் மனைவியை பார்க்குற போது இருக்கிற மனோபாவத்துக்கும் தன்னுடைய மகளை பார்க்குற போது இருக்கிற மனோபாவத்துக்கும் பேதம் உண்டு ஆனால் அது வியாபாரிக்க பேதம் ஆனால் பாரமார்த்திக திருஷ்டியில் அம்மாவும் மகனும் மகளும் மனைவியும் எல்லாரும் உண்மையிலே ஒரே சைத்தன்யே அது ஞானமாக இருக்கும் பார்க்குறதுக்கு வெளியிலெல்லாம் தர்மமாக விவகாரம் பண்ணின்னு இருப்போம் அதனால் விவகாரம் முழுக்க துவைத்தந்தான் துவைத்த விவகாரம் கிளீனாக நடந்துட்டுருக்கோம் ஆனால் மனசில் அத்வைத்த ஜானம் ஆழமான மனசில் இருக்கும் இந்தவகாரம் தார்மிக விவகாரம் ஆனால் இது வந்து சத்தியம் இல்லை மிச்சியா அது எதுக்காகனா இந்த துவைத விவகாரத்தில் இருக்கிற சுகதுக்கத்தை பொருட்படுத்த மாட்டேன் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அப்பதான் அப்ளை பண்ணுவான் அத்வைத ஞானத்தை எப்போ இந்த ஞானத்தை அப்ளை பண்ணணும் உனக்கு தெரியும் ஞானம் ரெடியாக நிற்கும் எப்போ பார்த்தாலும் டூ பிளஸ் டூ ஃபோருங்கிறத எப்போ போடுவோம் கணக்கு போடுற போது அந்த நாலெட்ஜ் வர்ற மாதிரி நாலெட்ஜ் எப்பவும் இருக்கும் தாட் எப்பவும் இருக்காது டூ பிளஸ் டூ ஃபோருங்கிற நாலெட்ஜ் எப்பவும் இருக்குது டூ பிளஸ் டூ ஃபோருங்கிறத அப்ளை பண்ணுறது தாட் அந்த நேரத்துக்கு தான் வரும் எத்தனையோ நாலெட்ஜி நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அறிவு இருக்கு ஆனால் எல்லா அறிவும் தாட் ஃபார்முக்கு வர்றதில்ல அதாவது வேணுங்கிற போது வரும் இங்கே வந்தால் கட்டோபனிஷத் கோயிலுக்கு போனால் பக்தி பனுவல் அங்க போனா அன்னபூர்ணா ஸ்தோத்ரம் எல்லாம் தெரியும் ஆனால் அங்கங்க எங்கெங்க எது தேவையோ அங்கங்க அந்த விற்த்தி வரும் ஆனாலும் இவன் எப்போவுமே அதிகமாக எந்த விற்பி இவனை மேலோங்கி இருக்கும் டாமினேட் பண்ணுற தாட் எதுன்னு கேட்டால் அத்வைத்த தாட் அத்வைதா தாட் அத்வைதா நாலட்ஜ் அத்வைதா தாட் அத்வைத்த ஜானம் அத்வைத விருத்தி அபேத ஜம் அபேத விருத்தி அதான் அனன்யப் புரோக்தேங்கிறார் அந்நியப்ரோக்தே என்ன அர்த்தம் தான் சொல்லி தர்ற பாடத்துக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கான் அந்நியப்ரோக்தே அனநோக்தே என்ன அர்த்தம் எதை சொல்லித்தர்றாரோ அதை அவர் உணர்ந்து சொல்றார் அதனால என்னன்னா அந்த அனநோக்தே அத்திர யம தர்மராஜா இன்டைரக்டா தன்னையே சொல்லிக்கிறார் பெரிய வேலை பண்றாரு எத்திலாரையும் கூட்டின்னு போற வேலை அவருக்கு ஆனா அதுக்கடையில வந்து பிரம்ம வித்யா ஆச்சாரியரா மாற போறார் சொல்றாரு அனன்யப்ரோக்தே கதிரத்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம் என்னெல்லாமா புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு அனுபவ வேதாந்த பரம்பரா அப்படின்னு ஒரு புது பரம்பரை வந்துட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க நான் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அது உடனே அது ஒரு கியூரியாசிட்டி அது யார் சொல்கிற அப்படி ஒரு பரம்பரை சொல்லிருக்காங்க வேதாந்தமே அனுபவத்தை தான் அனுபவ வேதாந்த பரம்பரா அப்படி சொல்லி ஒன்று வந்திருக்கு அனநோக்தே அத்த ஆத்ம வித்யா யாம் கத்திஹி சங்கராச்சார என்னெல்லாம் சொல்கிறாரு பாருங்க ஆத்மனி கத்திஹி அநேகதா அஸ்தி நாஸ்தி இத்தியதி லக்ஷணா சிந்தாகதி அத்தின் ஆத்மஸ்தி நிதியத்தை சரியான டீச்சர் டீச் பண்ணிவிட்டா இதை பற்றின குழப்பம் இருக்காதுன்னு அர்த்தம் சொல்கிறார் சிந்தாகதிங்கிறார் சங்கராஜர் ஃபஸ்ட் மீனிங் ஃபஸ்ட் மீனிங் சிந்தாகி நாஸ்தி அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறார் நிர்விகல்பாத் பாஷியத்துல இல்ல நான் மாத்தி போட்டு சொல்றேன் அவர் லாங்குவேஜ் வேற சர்வ விகல்ப கதி பிரத்யஸ்தமிதத்வா ஆத்மனஹ ஆகையினால விகல்பம் கிடையாது வேற்றுமையே இல்லாத வஸ்து அதுல வந்து வேற்றுமை எண்ணங்களுக்கு இடமில்லை அடுத்தது மீனிங் கத்திஹி நாஸ்தி அதுக்கு இன்னொரு அனநோக்தே தனக்கு வேறாக இல்லாத ஆத்மாவை தனக்கு வேறாக இல்லாத அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டால் உபதேசம் செய்தால் ஏதாவது ஸ்டூடெண்ட்டுக்கும் குருவுக்கும் சிஷியனுக்கும் உபாதி பேதமே தவிர சைத்தன்யத்தில் பேதம் கிடையாது நீ நானும் ஒன்று பான் உங்க உடம்பு வேற என் உடம்பு வேற என் மனசு வேற உங்க உடம்பு மனசு வேற நம்ம ரெண்டு பேருக்கும் ஆதாரம் நீயும் பிரம்மன் நானும் பிரம்மன் ஏக்கம் பிரம்ம அப்படிங்கிற உணர்வோட யார் உபதேசம் பண்ணுகிறாரோ அப்ப தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சொன்னார் பலவிதமான விகல்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்கா இல்லையா இருந்தா கர்த்தாவா போக்தாவா இல்லைங்கிறது சிந்தா கத்திகி அந்நிய அவகதிகி நாஸ்திங்கிற அதாவது இறைவனுக்கு முக்கியமா சொல்லணும்னா இறைவனுக்கு வேறாக தன்னை புரிந்து என்று இல்லை இறைவனும் நானும் ஒன்று என்பதை அவன் உணர்கிறான் ஆ முதல் மீனிங் குழப்பங்கள் இல்லை குழப்பங்கள் இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை இறைவனை தனக்கு வேறாக அவன் உணர்வதில்லை அறிவதற்கு வேறொன்றும் இல்லாததால்கிறார் அறிவதற்கு வேறொன்றும் இல்லை ஞேயஸ் அந்நிய அபாவாத் அறியப்படுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை அறிய வேண்டியதை அறிஞ்சுட்டா அப்புறம் அறிய வேண்டியது இல்லை அறிய வேண்டியதை அறிந்துவிட்டால் பிறகு அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை அறியணுங்கிற எண்ணத்துக்கு பேர் ஜிக்னாசா அறிஞ்சதுக்கு பிறகு ஜிக்னாசா இருக்குமோ இருக்க சிஷ்யசிய ஜிக்னாசா நிவர்த்தத்தை பார்க்கல சிஷியனுடைய அறிஞ்சுக்கணுங்கிற ஆசை போயிடுத்து ஏன் அறிஞ்ச நூட்டான் புரிஞ்சு நூட்டான் விஷயத்த இரண்டாவது மீனிங் என்னன்னா அந்ய அவகத்திகிறார் சங்கராஜர் அந்ய அவகத்திகி நாஸ்தி இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் அறிவதற்கு ஒன்றும் இல்லை அறிபவனே இல்லை சொன்ன அறிபவன் என்னும் தன்மையும் உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஞானம் ஞேயம் ஞான கம்யம் கிருதி சர்வசிய விஷ்டிதம் மௌனம்தான் பதில் சித்தம் மௌனம் செயல் வாக்கு எல்லாம் மௌனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முதல் மீனிங் சிந்தா கத்திகி ரெண்டாவது மீனிங் அந்நிய அவகத்திகி மூணாவது மீனிங் சங்கரபாஷப்படியே படித்தோம்னா டைம் ஆகிடும் அப்புறம் அடுத்தது சம்சார கத்திகி நாஸ்தி மூணாவது மீனிங் மறுபடியும் சம்சாரத்தில் உழல்றதுங்கிறது கிடையாது அப்புறம் அடுத்தது அகத்திகின்னு கொண்டு வரார் சிந்தா கத்திஹி அந்ய அவகத்திஹி சம்சார கத்திகி மூணாவது மீனிங் நாலாவது மீனிங் அகத்திஹி அகத்திஹினா புரிஞ்சிக்காம போறதுங்கிறது கிடையாது அனவகதிஹிங்கிறார் அகத்திஹி அனவபோதா அதுல ஒரு ஆவ சேர்க்கணும் இப்போ அனந்தே கதிர நாஸ்தி நீங்க எந்த மீனிங் எடுத்துக்கிறது இப்போ சிந்தாகத்திஹி சிந்தாதி அந்நிய கொள்ளாமல் இருப்பது என்பது இல்லை அஜானரம் அகதிஹீன இதுதான் ஆகமவத்தா ஆச்சாரியேனங்கிறார் பல மீனிங்லாம் கொடுத்துட்டு இருக்கார் ஆதிசங்கரர் அதெல்லாம் நான் கொஞ்சம் சொகுத்து சொல்றேன் ஆகமவதா ஆச்சாரியேன புரோக்தே சதி சாஸ்திரத்தை விட்டு விலகாம டீச் பண்றது அப்படி பண்ணினாத்தான் இது புரியும் ஏன்னா அணியான் அதர்க்கியம் அணியான் அதர்க்கியம் ஹதர்க்கியம் அதாவது அணுவ காட்டிலும் அணு சற்றுலோ சற்று சோ அப்டிராக்டுங்கிறோம் இல்லையா இங்கிலீஷ்ல அதிசூக்மம் அதிசூக்மத்துவ அதர்க்கியம் நீ அதை வந்து ஊகம் பண்ண முடியாது இன்ஃபர் பண்ண முடியாது ஆத்மாவை ஊகம் பண்ண முடியாது அதர்க்கியம் தர்க்கியம்னா என்ன ஊகம் பண்றதுன்னு அர்த்தம் நான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன சோர்ஸுன்னா சொல்ல முடியாது நீ உன்னுடைய கற்பனை இமேஜினேஷனாக இருக்கலாம் ஆகையினால அதர்க்கியம் அணுப்பிரமாணாத் அணியான் அணுவ காட்டிலும் மிக நுண்மையான இருப்பதால் இதை ஊகம் பண்ண முடியாது அதனால ஒரு பாடம் வாத்தியார் தான் சொல்லிக் கொடுக்கணும் சாஸ்திரத்தோட சொல் யூஸ் பண்ணுற வேர்டு ஆகமவதா ஆச்சாரியேன உடைய ஆச்சாரியனால் மட்டுமே இதை புரிய வைக்க முடியும் என்பது கருத்து அடுத்த மந்திரம் நைஷா தற்கேணமதி பிரோக்நுஜா பிரேஷ்வமா சத்யர் பத்தாசி ராதோயே பஷ்டை தக்கேண மதிப்பேய பிரோக்னா பிரே யா சத்தியர் துவரங் நோயான் நச்சிகேத பிரஷ்டா ஹே பிரேஷ்ட நச்சிகேத பார்த்து சொல்றாரு எனது பேரன்பிற்குரியவனே பிரேயா பிரேயான் பிரேஷ்ட பிரேயா பிரேயான் பிரேஷ்டும் அவன் கூட விரும்பினதுனால அவன் இவர் சொல்றார் என்னுடைய பேரன்பிற்கு எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க பேரன்பிற்கும் பெருமதிக்கும் உரிய பெரியோர்களே தாய்மார்களே சொல்றோம் இல்லையா பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் தாய்மார்களே அன்பர்களே தாய்மார்களே குழந்தைகளே மாணவர்களே வரிசை அதுலேயே கொஞ்சம் அரை ஆயிடும் நமது மாவட்டத்தின் அடைய மாவட்டத்தினுடைய மூன்றாவது வார்டில் இருக்கும் அவர் பேரெலாம் சொல்லி அண்ணன் வரிசையாக நீட்டுவான் எல்லாம் சொல்லி அவருக்கு ஒரு அடைமொழி வேற கொடுக்கணும் எல்லாம் சொல்லி கூப்பிட்ற மாதிரி பிரேஷ்ட பிரேஷ்டன்ன பிரியத்தம உன் பேரில் எனக்கு இருக்கிற பிரியம் அடவு கிடந்ததுப்பா எல்லாம் இல்லாத பிரிய நான் வச்சுருக்கேன் உன் பேரில் அப்படின்னு சிஷியனை பார்த்து சொன்னால் எப்படி இருக்கும் சிஷியனுக்கு ஹே பிரேஷ்ட இதெல்லாம் டீச்சிங் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் அப்பப்ப இது பண்ணிட்டு இருந்தா ஸ்டூடெண்ட் இருப்பான் இல்லாட்டியும் திட்டினோம்னா ஓடி போடுவான் ஆஹ் இதனால வந்து என்ன பண்றது அடிக்க கண்டிக்க வேண்டியது கண்டிக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் கூட ஹே பிரேஷ்ட பிரியமானவனே ஏஷா வித்யா ஏஷா மதிஹி ஏஷா ஆத்மதிஹிங்கிற சங்கராஜர் ஏஷா ஆத்மதிஹி தற்கேனை நான் ஆப்பனேயா அதெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம் பிரத்யமாக பார்க்க முடியாதுங்கிறது மாத்திரம் இல்லை ஊகம் பண்ணியும் தெரிஞ்சிக்க முடியாது இப்படி இருக்குமோ அப்படி ஆப்ஜெக்டிஃபை பண்ணி சொன்னேன் இல்லையா நம்மளுடைய ஓரியன்டேஷன் ஹேபிட்டே என்னென்னா ஆப்ஜெக்ட் தெரியுமா அப்படின்னு பார்க்குறது பார்க்க முடியாது நிறைய தெரிய சொல்லிவிட்டேன் நீயே அது ஒன்றை நீ பார்க்க முடியாது ஆனாலும் நிறைய பேர் என்ன என்னோ சொல்கிறேன் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது ஏன்னா நம்ம மைண்ட் அவ்வளோ எக்ஸ்ட்ரோவேட்டடாக இருக்குது குரு சொல்லியும் நமக்கு புரியலைன்னா நம்மளுடைய பகிர்முகத்துவம் தான் தோஷம் பகிர்முகத்துவம்னா என்ன எப்போ பார்த்தாலும் லௌகிக்க விஷயங்களையே நினைக்கிறதுல தான் மோட்சத்தில் நமக்கு பரம தாற்பயம் இருந்தால் ஞானத்தை அடையணுங்கிறதுல பரம தாற்பயம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்கிற சிங்கரா நான்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயமா கஷ்டமான விஷயமா நான்கிறது எதோடு சேர்த்தீங்கன்னா தான் உம்பு நான் சாப்பிட்ற நான் இல்லை நான் நான் நான் நான் பிரம்மம் பிரம்மம் நான் நான் பிரம்மம் பிரம்மம் நான் அப்படின்னா பிரம்மம் எதுப்படுது பூர்ணம் நான் பூர்ணம் பூர்ணம் நான் நீ பூர்ணம் பூர்ணமே நீ எனவே நீயும் நானும் பூர்ணம் பூர்ணத்தில் நீயும் இல்லை நானும் இல்லை என்னாச்சு பூர்ணத்தில் நீயும் நானும் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம் பூர்ணமே பூர்ணத்தை பார்க்குறது பூர்ணந்தான் பூர்ணத்தை பார்க்குறது நான் உங்களை எல்லாம் பார்க்குறேன் என்ன என்னது என்ன எத்தனை பூர்ணம் இங்கே உட்காந்துருக்கு ஒரு பூர்ணம் மேலே உட்காந்துண்டு உட்காந்துருக்குற அத்தனை பூர்ணத்தையும் பார்க்கறது பூர்ணம் ஒன்று இருக்க முடியும் நிறைய பூர்ணம்னாலே எல்லாமே அபூர்ணம்னு அர்த்தம் பூர்ணத்துக்கு ஏது நம்பர் அதனால தான் அது அத்வைத்தம் நீயும் நானும் வேற வேற இந்த நான்கிறதோட எதையா சேத்த இதை வந்து அது என்னவா இருக்கும் சுவாமிஜி அப்படின்னு எந்த அனுபவத்துக்கும் ட்ரை பண்ணக்கூடாது தூக்கத்தில் நான் எப்படி இருக்கேன்னு எப்படி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தூக்கத்தில் நான் எப்படி இருக்கேன்னு இப்போ முழிச்சுட்டு இருக்கிற போது கண்டே பிடிச்சா ஆகணும் ரொம்ப தூய்ந்து தூக்கத்தில் நான் இருக்கேங்கிறது உண்மைதானே எதோடையும் சம்பந்தப்படாத ஒரு அவஸ்தையை பகவான் இது மாதிரி வகுப்புகள்லையும் பலவிதத்துலையும் கொடுக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் தூங்காமல் சொல்றதுதான் பெரிய விஷயம் ஹேக்கரவா தூங்கிறத விட நான் தூங்காமல் சொல்லிட்டு இருக்கேன் எப்படி அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு தூக்கத்தில் நான் இருக்கேங்கிற தூக்கத்தில் வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியுமோ அதைத்தான் புரிஞ்சுக்கணும் ஜாக்கிரதவஸையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆத்மா புரி ஆத்மா சில பேர் சொல்கிறாங்க எனக்கு நான் முந்தாநேத்திக்கு காலம்பரிய ஏதோ ஒரு நாள் வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு அப்படியே ஒரு பரம்பரையே இருக்கு எங்கள் குருநாதர் எங்கள் குருநாதர் அப்படி சொல்கிறோம் சொல்லணும் எங்கள் குருநாதர் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காலம் வச்சு அவர் வந்து காலம்புற மூணு மணிக்கு திடீர்னு அவர் எழுந்து உட்கார்ந்தார் உட்கார்ந்த உடனே அப்படியே ஒரு ஜோதி வந்தது ஜோதி வந்து அவருக்குள்ள பூந்துடுத்தோம் எங்க குருநாதருக்கு இவர் பார்த்தார் வந்து பூந்துடிச்சு அவர் பூந்த உடனே எங்கள் குருநாதர் மாறி விட்டார் அன்னைக்கு வந்துடுத்த ஞானம் அதனால எங்க குருநாதர் ஞானம் பெற்ற நாள் ஞானம் பெற்ற நாள் நாளே இல்லைங்கிறதா ஞானம் ஞானம் பெற்ற நாள் அப்ப அப்போ பக்தர்கள்லாம் குருநாதர் ஞானம் பெற்ற நாளை கொண்டாடுறாங்க புத்தருக்கு ஞானம் வந்தது பௌர்ணமின்னு கொண்டாடின் இருக்காங்க அரசமரத்தடியில் பௌர்ணமி அன்னைக்கு சடனாக ஞானம் வந்தது அது எத்தனை மணிக்கு எத்தனை செகண்டில் வந்ததுன்னு தெரியல எப்படி சொல்வது என்ன ஞானம் வந்ததுன்னா நான் காலத்தையும் இடத்தையும் பொருளையும் கடந்தவன் என்கிற ஞானம் வந்ததுன்னு அது எப்படி அப்புறம் எதுக்கு இதுக்கு அவ்வளோ இது பண்ண முடியும் அப்படி நிறைய இருக்குது அதாவது ஏதாவது ஒரு மிஸ்டீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உண்மை தான் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து ரொம்பவும் முக்கியத்துவங்களுக்கு தான் தப்பு ஆனால் ஆத்மாவை ஒரு நாளும் அனுபவிக்கவே முடியாது கண்ணு உதாரணம் மறக்கலைங்க இல்லாட்டி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து உங்கள் நம்பரை உங்கள் மொபைல் போன்லையே நீங்கள் அடிங்க உங்கள் நம்பரையே உங்கள் நம்பரில் அடிக்கணும் உங்கள் மொபைல் ஃபோனில் உங்கள் நம்பரையே அடிக்கணும் என்னவரும் பாருங்கள் தற்சமயம் பிஸியாக உள்ளது எப்படி அடிக்கும் நம்முடைய நம்பரே மொபைல் நம்பரே நம்ம நம்பருக்குள்ளே எப்படி அடிக்க முடியும் ஆகையினால இதை என்ன நான் எண்ணத்தை விட்டுட்டு மற்றதுக்கு நமக்கு வித்தியாசம் என்னென்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அறிஞ்சா போறாது அனுபவம் வரணும்னு நினைக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அனுபவம் எப்பவும் இருக்குது அறிவு தான் இல்லைங்கிறோம் எது கரெக்டு பாருங்க அனுபவம் எப்பவும் இருக்கு அறிவு தான் இல்லை அகம் அஸ்மிங்கிற அனுபவம் எப்பவும் இருக்கு ஆனால் நான் யாருங்கிற அறிவு தான் இல்லை அது சாஸ்திரம் சொல்லி ஒன்றும் புதுசாக ஒன்றும் கொடுக்கல என்னை பத்தி எனக்கு சரியா புரிய வைக்கிறது அவ்வளோதான் என்ன நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன் என்னை சரியா புரிய வைக்கிறது நான் இருக்கிறேங்கிற அனுபவத்தை நான் மாற்றவே முடியாது நான் விரும்பினாலும் விரும்பட்டாலும் நான் போயிடணும் அப்படின்னாலும் நான் எப்போ நான் இருந்தால் தானே போறதுக்கு நான்கிறத உண்மை இல்லாத போது அது இன்னும் வர்றது போருது ஆகையினால இவர் சொல்றார் இப்படி அனுமானம் பண்ணாதீங்கிறார் ஊகம் பண்ணாதே சாஸ்திர பிரதி போத விதித்தம் மதம் கேனோபனிஷ் சொல்கிறது போதம் பிரதி போதம் பிரதி விதித்தம் ஒவ்வொரு அறிவிலும் அந்த உணர்வு இருக்கிறது உணர்வுன்னு உடனே அந்த உணர்வை நான் உணர்வை தியானம் செய்கிறேன் நீ தான் பா தியானம் பண்ண வேண்டியது இல்லைன்னு தியானம் பண்ணுன்னா தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தியானம் பண்ண ரொம்ப கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஆனாலும் மனசில் பதியட்டும் தர்க்கேன நனேயா தர்க்கத்தினால சங்கராச்சர் இந்த இடத்துல தான் தர்க்கசாஸ்திரத்திலாம் சொல்கிறார் கொஞ்சம் தர்க்கம்னா என்ன தர்கசிய நிஷ்டா கொச்சித்து ந வித்தியது அதாவது ஆகமில்லாத தர்க்கம் வேதத்த ஒத்துக்காத தர்க்கம் வேதத்தை ஒத்துண்ட தர்க்கம்னு ரெண்டு இருக்கு ஸ்ருதிமதஸ்தர்க்கா ஸ்ருதி ரஹித தர்க்கா வேதத்தை ஒத்துக்கிற தர்க்கம் வேதத்தை ஒத்துக்காத தர்க்கம் தர்க்கத்துக்கு பிராதான் தர்க்கம் வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற தர்க்கம் அப்படின்னு தர்க்கம் தர்க்கம் என்ன அனுமான தர்க்கம் சொன்னாலே புரிய வைக்கிறதுக்காக கொடுக்கிற உதாரணங்கள் தான் இப்படி சொல்லுவோம் ஜகத்து மித்யா ஜகத்து பிரம்ம சத்தியம் ஜகன் மித்யா கட்டவது அப்படின்னு பிரம்மன் சத்தியம் ஜகத்து மித்யை எப்படின்னா குடத்தை போல அப்படின்னா மிருத் சத்தியம் கட்டஹாமித்யா அப்படி சொல்றது மண்ணுதான் சத்தியம் குடம் என்ற சொல்லும் வடிவமும் கற்பனை மண்ணின் மீது கற்பிக்கப்பட்ட கற்பனை இதுதான் தர்க்கம்னு பேர் தர்க்காஷையில் சொல்கிறதுனா என்னதுன்னா பிரம்மைவ சத்தியம் ஜெகன்மித்யா மிருதேவ சத்தியம் கட்டஹாமித்யா இதுக்கு தான் தர்க்கம்னு பேர் தர்க்கபூர்வமாக சொல்கிறது எக்ஸாம்பிள் சொன்னால் தான் புரியும் திருஷ்டாந்த குஷலோ பக்தா நல்ல டீச்சருக்கு அடையாளம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணுவான் எக்ஸாம்பிளை சொல்லி புரிய வைக்கிறது தான் முக்கியமாக அதெல்லாம் பாடம் ரொம்ப பார்க்கலாம் அ நைஷா தர்க்கேண மதிராப்பனேயா அந்நேன புரோக்தான்யேவ சுனாய பவதி அந்யேன புரோக்தானியே சுக் முதல்ல அனநிய பிரோக்தேன்னர் இங்கே அந்யேனங்கிறார் அந்யேனன்னா இந்த இடத்துல ஆகமவத்தா ஆச்சாரியேன புரோக்தேன்னு அர்த்தம் ஆச்சாரியகம அபிக்னேன ஆச்சாரியே ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும் இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தாத்தான் உனக்கு ஆத்ம ஜானம் வருமே தவிர நீயா உக்காந்து நான் யார் நான் யார்னு கேட்டு ஏன்னா ஞானம் வராது இருக்கிற ஞானம் போயிடும் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் இந்த லைன் ரொம்ப கெட்டோபனிஷத்துடைய இது ரொம்ப முக்கியமான பிரமாணம் அந்யேனவ புரோக்தே வேறு ஒருத்தர் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீ போய் ஒருத்தர்கிட்ட பணிஞ்சு கடிக்கணும் இதை இது ரொம்ப முக்கியம் ஞாபகம் இது மகத் பிரமாணம் அந்யேன புரோக்தேன ஏவ அந்யேனங்கிறது ஆதிசங்கர் என்ன சொல்றார் ஆகம அபிஜேன ஆச்சாரியேன ஏவ தர்க்கத்தை காட்டிலும் அதனால தான் சாதன பஞ்சகத்தில் சொல்லியிருக்கர் ஆதிசங்கர் வாக்கிய விசாரியதாம் பட்ச சமாசிரீயத்தாம் துஸ்தர் சு விமியதாம் தர்க அனுசீயதாம் சாதன பஞ்சகம் மூணாவது ஸ்லோகம் ரெண்டாவது லைன் சாதன பஞ்சகம் ஸ்ருமஸ்தர் அனுசந்தீயதாம் பாருங்க சொல்கிறார் தார்க்கா ஹி அநாகமஜா ஸ்வபுத்தி பரிகல்பிதம் எத்கிஞ்சிதேவ கதையதி நல்லா போட்டிருக்காரு தார்க்கிக்கன் சாஸ்திரம் தெரியாத தார்க்கன் வேதாந்த சாஸ்திரம் தெரியாத தார்க்கன் ஸ்வபுத்தி அவனுடைய புத்தியில் கற்பிக்கப்பட்ட எத்கிஞ்சிதேவ கதையதி என்னத்தையும் கொஞ்சம் சொல்கிறான் நான் அனுபவ அர்த்தம் சம்பிரதாயம் கிடையாதுன்னு அர்த்தம் அப்ப அவன் சொல்லி கொடுத்தாத்தான் புரியும் சுக்ஞானாய பவதி இதோட முடிஞ்சுது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் தர்க்கத்தினால் ஆத்ம ஜானத்தை அடைய முடியாது அதனோட முதல்ல போட்டுக்கணும் பிரத்ய பிரமாண அகோச்சர ஆத்மா அனுமான பிரமாண அகோச்சரா ஆத்மா ஆகம ஆச்சாரிய பிரமாண அ ஆத்மா ஆகம ஆச்சாரிய பிரமாண கோச்சரகா ஆத்மா எனது சம்ஸ்கிருத்தில் சொல்லிவிட்டேன் சென்ஸ் பர்செப்ஷனுக்கு ஆப்ஜெக்டாக இல்லை இன்ஃபருக்கும் ஆப்ஜெக்டாக இல்லை ஸ்கிரிப்சர்ஸ் அதை டீச் பண்ணுற டீச்சர் மூலமாக சொல்லிக் கொடுத்தா தான் அது புரியும் அவர் அதை சொல்லி கொடுக்க மாட்டார் சப்ஜெக்டாகவே புரிய வைப்பார் நீ எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதே அதுதான் நீ அப்படின்னு சொல்லுவார் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு அடுத்தது இப்போ நஜிகேச புகழ்ந்து சொல்றார் யாம் யாம் சத்திய திரு ஆபா யாம் ம் மத்வர பிரதானேன ஆபா பிராப்தவான் சி நீ யாம் என்னுடைய வரத்தால் மத்தியம்ங்கிறதோட சேர்க்கணும் மத்தியம்னா ஞானம் அடைந்திருக்கிறாய் அசி துவம் ஆப்பகா அசி ஆப்பஹா அடைந்தவனாக இருக்கிறாய் எந்த ஆத்ம வித்தியை நீ அடைந்தவனாக இருக்கிறாய அடைய போறான் ஆனால் அதை சொல்றார் நீ அடைஞ்சிடுவேங்கிறத சொல்றார் நீ புரிஞ்சுக்கத்தான் போறேன் ஆபஹா சத்திய திருத்திகி அசி சத்திய திருத்திகி மத்திகி அதோட சேர்த்துக்கணும் ஆனால் அப்புறம் அங்கே மத்தியம் போட்டாகணும் சத்திய திருத்திகி அப்படின்னு அவனை நீ உண்மையான ஊக்கமுடையவன் உண்மையான ஊக்கமுடையவன் சத்திய அதாவது உண்மையான ஆர்வம் இருக்கு உங்ககிட்ட உறுதியும் இருக்கு சத்திய திருத்திகி இந்த மந்திரத்தோட கடைசி பதம் என்ன எந்த ஒரு புத்தியை நீ அடைந்திருக்கிறாயோ அதனால் நீ சத்திய திருத்தி உடையவனாக இருக்கிறாய் சத்திய திருத்தின்னா உண்மையான ஆர்வம் சும்மா ஒன்று மேற்போக்கா இல்லை உன்னுடைய நிஷ்ட வித்தியை சம்பாதிச்சே தீரணுங்கிற தீவிர ஆர்வத்தை நான் பார்த்து சந்தோஷப்படுறேன் சத்திய திருத்தி அசி பத பதங்கிறத சங்கராஜர் சொல்கிறார் நச்சிகேதா ஹே நச்சிகேதா உன்னை போன்ற சிஷ்யர்கள் என்னை போன்ற குருமார்களுக்கு கிடைக்கட்டும் நகாண்ணா பகுவனத்தில் போடுறார் எங்களுக்கு துவாதிருக்கு பூயா பிரஷ்டா பூயாத் உன்னை போன்று கேள்வி கேட்கிற சிஷ்யர்கள் அமையட்டும் அப்படி சொல்லி அவனை புகழ்றார் உன்னை மாதிரி ஒரு உறுதியான ஆர்வம் உள்ள உண்மையிலேயே ஆர்வம் உள்ள போலித்தனமாக சும்மா என்னவோ கேட்கணும்னு கேட்கல உண்மையிலே ஆர்வத்தோட உறுதியோட கேட்குற சிஷ்யன் எனக்கு அமையட்டும் யான் துவமா சத்தியிருத்தர் பதாசி அடுத்த புகழ் என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சிஷ்யஸ்து சாஸ்திரஸ்து சொன்னேன் திரும்ப திரும்ப சிஷியனை புகழ்றார் இனியும் பாருங்க இந்த பத்து பதினொன்னு நச்சிகேத புகழோ புகழ் புகழ்றார் ஆனால் அவன் ஒன்றும் அசையறதில்லை மந்திரத்தை பாருங்க ஜாநா மஹகுதி பிராப்பத்தை ஹி துவம் தோமையச்சேத்தி அ அனத்தை பிரஸ் நொரு மந்திர அடுத்த மந்திரத்தையும் படிச்சுடலாம் காமஸ் ஆக பிரதி கிரோர்த்தியம் அபயசிய பாரம் ஸ்தோமத் உருகா பிரதிஷா திருஷ்டா திருத்யா தீர நச்சிகேதோத்ய சிராட்சி யமதர்மராஜா நச்சிகேதனுடைய வைராக்கியத்தை புகழ்றார் திரும்பவும் புகழ்றார் அதுக்கு தன்னையே உதாரணமா சொல்றார் அகம் ஜானாமி ஜானாம் யகும் அப்படிங்கிற போது அகம் ஜானாமி எனக்கு தெரியும் என்ன தெரியும் அனித்யம் இது ஜானாமிஹி சேவதிஹினா கர்மஃபலம் கர்மபலம் அர்த்தம் கர்மபலம் வினைப்பயன் நல்வினை எல்லாமே ஞாபகம் நல்வினை பயனும் நிலையற்றது தீவினை பயனும் ஆனால் பலன கொடுத்துட்டு தீரும் அது புண்ணியமும் அனித்யம் பாபமும் அனித்யம் புண்ணியம் பலத்தை கொடுத்து தீர்ந்து போகும் பாவமும் பலத்தை கொடுத்து தீர்ந்து போகும் புண்ணியம் சுகங்கிற பலனை கொடுத்து தீரும் பாபம் பலன்கிற துக்கம்ங்கிற பலனை கொடுத்து தீரும் அதில் அனித்யம் இதி ஜானாமிங்கிற சேவதிகி கர்ம பலம் அனித்யம் என்று எனக்கு தெரியும் இருந்த போதிலும் அவர் சொல்றார் நான் எம பதவிக்கு வர்றதுக்கு முன்னாலேங்கிறார் நான் இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாலே எனக்கும் தெரியும் இது ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு அப்படிங்கிறார் எனக்கும் தெரியும் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு இது நச்சிகேச புகழ்கிறதுக்காக சொல்கிறார் நச்சுக்கேச புகழ்கிறதுக்காக தன்னுடைய குறைபாட்டை அவங்ககிட்ட சொல்கிறார் பிரம்ம வித்யா ஆச்சாரியர் சொல்லி கொடுக்க போகிறார் ஆனால் அவங்ககிட்ட சிஷியன் எங்கேயாவது குரு வந்து சிஷியன் கிட்ட வந்து உனக்கு இருந்த வைராக்கியம் எனக்கு கூட இல்லைன்னு சொல்லுவாரா நான் சொல்றார் யம தர்ம ராஜா இதெல்லாம் அத்வைத ஜானம் இருந்தால் தான் பாசிபிள் அத்வைதானம் இல்லைன்னா நம்ம அப்படிலாம் சொன்னால் நம்ம மரியாதை என்ன ஆறுது அதெல்லாம் நமக்கு மானம் மரியாதை சூடு சுரண இருந்தால் தானே மானம் மரியாதை எல்லாமே புகழ்ச்சியும் பகிழ்ச்சியும் நம்ம மதிக்கப் போகிறதுல இகழ்ச்சியும் மதிக்கப் போகிறதுல நமக்கு இருக்கிற புகழுக்கும் மதிப்பு இல்லை இகழ்ச்சிக்கும் மதிப்பு கிடையாது ஆகையினால்தான் என்ன பண்ணுறதுனா நம்மளை பற்றி நீ இப்படிலாம் பேசினா அவன் என்ன உன்னை பற்றி அப்படின்னு அவனு நானும் வேற வேறையா இருந்தா தானே ஐயோ இது ரொம்ப முத்தின கேஸுன்னா முத்தினதில் எல்லாம் படுமுத்தின கேஸ் இதுதான் சொல்லுவான் அகம் சேவதிகி அனித்யம் இம்மக் ஜானாமி சமியக் நான் சேர்த்துருக்கேன் புஸ்தத்தில் இல்லை ஜானாமி அப்புறம் அதுக்கு காரணம் சொல்றார் அத்ருவைஹி தத்து திருவம் நகிப்பிராபியதே சில இதெல்லாம் நல்லா அண்மையும் பண்ண முடியும் சில இதெல்லாம் கடவுடான் இருக்கும் நிலையற்ற பொருள்களை கொண்டு நிலையானதை எப்படி அடைய முடியும் அப்படி சொல்கிறார் அத்ருவைகி தத்து துவம் நகிப்பிராபியதே அனித்திய பதார்த்தங்களை கொண்டு நிலையற்ற உறவுகள் நிலையற்ற நண்பர்கள் நிலையற்ற உடல் இல்லையா நிலையற்ற செல்வம் இதை வைத்துக்கொண்டு நிலையான இன்பத்தை எது எந்த வாழ்க்கையில் எந்த நிலையானதைத்தான் நாம் பெற முடியும் அத்ருவைகி தத்து த்ருவம் நகி பிராபியத்தே ரெண்டு ஹீ இருக்கு ஹியத்ருவை ஹீ அப்புறம் ஹீ இன்னொன்று இருக்குது அப்போ என்னென்னா ரொம்ப நிச்சயம்னு சொல்கிற அர்த்தம் ரெண்டு ஹீ போட்டால் என்னென்னா நிச்சயம்னா நிச்சயம் இது யாரும் மறுக்க முடியாது ஜீரணிக்கிறதுக்கு வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாமே தவிர அசிமுலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர அதான் மாயாசக்தி நமக்கு வந்து எல்லாம் வந்து ஒத்துக்க விடாது நிலையற்ற வஸ்துக்களை கொண்டு நிலையான இன்பத்தை பெற முடியாது என்று நானும் அறிந்தேன் ஆனாலும் ததா தத்தகா இருந்த அர்த்தம் இவ்வளவு விவரமா இருந்தும் கூட நான் ஆசிரமம் கட்டினேனே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க சுவாமிஜி அவரையே சொல்லுகிறார் பாடத்துல யமதர்மராஜா சொல்லிக்கிற மாதிரி இவர் அவரே சொல்லிக்கிறார் தத்தகா இருந்த போதிலும் நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்று சொல்வதற்காக நான் துன்பத்தை சற்று பெற்றேன் புரியுறதா நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படின்னா என்னென்னா நீ பெற்ற இன்பத்தை மற்றவங்க பெறணும்னா அதுக்கு நீ கொஞ்சம் துன்பப்படணும் துன்பப்படாம ஆனா ஒண்ணு நான் பெற்ற இன்பத்தை பிறர் பெறணுங்கிற எண்ணத்தோட நாம துன்பப்பட்ட அது துன்பமா இன்பமா அதுதான் இப்ப எல்லாரும் நீங்கள் இருக்கேன் தெரியுமா பரிபூர்ண மோட்சத்தில் இருக்கேன் அதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துலதான் பிக்ஷைக்கு போனோம் தத்தா இருந்த போதிலும் மயா மயான்னா என்னால் நச்சிகேதா அக்னிஹி சிதா நச்சிக்கேதா அக்னிஹி சிதகா அவன் பேரை நம்ம பேரை வச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு பட்ட பேர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பார்த்து சொல்கிறேன் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன் வேதாந்த திலகம் வேதாந்த சூடாமணி அப்படின்னு நான் ஒரு பட்டத்தை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்துட்டா அதை மீட்டிங்கில் பேசுகிறவோ சொல்லணுமா வேண்டாமா வேதாந்த திலகம் சோன் சோ சுவாமி அவர்களே அப்படின்னு சொல்லணும் ஒரு பட்டம் ஒருத்தருக்கு இங்கே மேடையில் கொடுத்து விட்டு அங்கே அந்த பட்டத்தை மறந்துட்டோன்னு நல்லா இருக்காது அது மாதிரி இந்த அக்னிக்கு பேர் வச்சார் அவர் நச்சுக்கேதான் அது அவன் முன்னால் அவர் வாயால் சொல்கிறார் இருந்தபோதிலும் இந்த நச்சிகேதா அக்னியை நான் பண்ணினேன் அப்படிங்கிறார் நச்சிகேதா அக்னியை கொஞ்சம் கூட மறக்காமல் சொல்கிறார் அவர் இதெல்லாம் வந்து ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறார் அழகா ஏன்னா எல்லாரையும் சொல்லணும் அப்போ தான் வந்து என் பேரை சொன்னார் எனக்கு அவர் எப் கொடுத்த பட்டப்பேரையும் சேர்த்து என் பேரை சொன்னார் அதனால் நான் காலுக்கு செருப்பாக இருப்பேன் அவருக்கு தலைக்கு குல்லாவாக இருப்பேன் காலுக்கு செருப்பாக இருப்பேன் சொல்லுவாங்களா இல்லையா இந்த சாந்தான சுவாமி இருக்கார் புதுக்கோட்டையில் எல்லாேருக்கும் இப்போ ஆளுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருவார் எல்ல ஒரு பட்டம் கூட எனக்கு பிட்சம் பண்றான் பண்றாரு இல்லையா ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் இந்த அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருவார் அவனுக்கு பிறந்த நாள் என்னைக்குன்னு பார்த்து வச்சுப்பார் அவன் இன்னைக்கு வந்து பாயசம் போடுறா விஜயகுமாருக்கு பிறந்த நாள் இல்லாட்டியும் ஓடிடுவான் அதெல்லாம் பண்ற மெத்தட் ரொம்ப அழகாக போயிடுவார் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஆளெல்லாம் பக்கத்தில் இருந்தால் தானே சரி பண்ணிக்க முடியும் இல்லை நல்லாவே பண்ணுவார் அது சந்தோஷமாக பண்ணுவார் அதுக்காக இதெல்லாம் பண்ணணுமேலாம் கிடையாது எல்லாம் சந்தோஷமாக அவனை எல்லாம் குஷியாக பக்கத்தில் இருக்கணும் குஷியாக வச்சுக்க வேண்டாமோ இல்லாட்டி அவன் ஏற்கனவே அவன் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கூட ஏற்கிருக்கேங்கிறான் அப்படி இருக்கிற போது அவனை ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கணும் இல்லையா தத்தகா நச்சிகேத்த அக்னி மயா சித்தா நான் நாச்சிகேத்த அக்னியை கர்மாவை பண்ணினேன் நச்சிக்கேத்தஸுக்கு அந்த அக்னியை சொல்லி கொடுத்தார் அவன் பெயரையே வச்சார் அவன் அதை பண்ணலை தன்னோட பெயரால் வைக்கப்பட்ட வித்தையை பண்ணுறேன் நான் சரி நான் போயிட்டு வரேன் அந்த அக்னி கர்மாவை பண்ணணும் சொர்க்கத்துக்கு நான் வரணும் நான் அப்போ தான் வர முடியு போயிருக்கலாம் இல்லையா எல்லாம் பண்ணலை அதுதான் சொல்லக்கூடா இருப்போம் அனித்தியைஹி திரவ்யை நித்தியம் பிராப்தவான் அஸ்மி இங்கேதான் கான்ட்ரடிக்ஷன் லைட்டாக தெரியும் நிலையற்ற பொருள்களை கொண்டு யாகம் செய்து நிலையான பதவியை அடைந்திருக்கிறேன் நிலையான பதவின்னா என்ன அர்த்தம் ஆபேட்சிக நித்யம் ஆச்சாரியர் ரிலேட்டிவ்லி பூலோகத்தை விட கொஞ்சம் கூடகமான வாழ்க்கை நித்தியம்னு அர்த்தம் சில அமைப்புகள் எல்லாம் ஒரு வருஷம் இருக்கலாம் ஜனாதிபதி அஞ்சு வருஷம் இருக்கலாம் ஜட்ஜெல்லாம் இத்தனை வருஷம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்குது வக்கீலுக்கு மாத்திரம் ரிட்டயர்மெண்ட்டே கிடையாது எப்போனாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் டாக்டருக்கும் வக்கீலுக்கும் சில நாடுகள் எல்லாம் ரென்யூ இருக்கணும் லைசன்ஸை ரென்யூ பண்ணிகிட்டு இருக்கணும் டாக்டர் லைசன்ஸு வக்கீலுக்கு உண்டா தெரியல அமெரிக்காலாம் அப்படி உண்டோ தெரியாது புதுசு புதுசாக திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கணும் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக நீங்கள் என்ன நித்தியம்ங்கிறதுக்காக அர்த்தம் சொல்கிறேன் நித்தியம்னு சொன்னால் ஆபேட்சிக நித்யம் ரிலேட்டிவ்லி எட்டேர்னல்னு அர்த்தம் நாட் அப்சல்யூட் எட்டேர்னல் ரிலேட்டிவ்லி எட்டேர்னல் கொஞ்சம் அதிகமான காலம் வச்சுக்கோங்களேன் அனித்திய திரவியை நித்தியம் ஸ்தானம்னு அர்த்தம் நித்தியம் ஸ்தானம் ஆபேட்சிக நித்தியம் ஸ்தானம் பிராப்தவான் அஸ்மி சரி இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் முடிஞ்சு போச்சு இந்த மந்திரத்தோட தாத்பரியம் என்ன கர்ம பலன் அனித்தியம்னு எனக்கு தெரியும் வரையறைக்குட்பட்ட கர்மங்களை கொண்டு வரையறைக்குட்படாத பலனை அடைய முடியாது இருந்த போதுன்னு நானும் இந்த நச்சிக்கேத்த சயனம் அக்னி கர்மா பண்ணினேன் அதனால் எனக்கு இந்த யம பதவி கிடைச்சிருக்கு தற்காலிகமான கொஞ்சம் அதிகம் உங்கள் வாழ்க்கையை விட எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் அதிகமானது கிடச்சிருக்கு ஆனால் நீ என்ன பண்ண திருத்தியா தீரிகேதா தீரஹா சன்னு போடணும் தீரஹா சன் நச்சிகேதா அத்தியசிராட்சி ஹே நச்சிகேதா நீ அதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டியே இகலோக பரலோக விஷயத்துல உனக்கு இவ்வளவு வைராக்கியம் இருக்கு என்னதெல்லாம் வரிசைய சொல்ற காமசாப்திம் ஜகத பிரதிஷ்டாம் கிரதோரனந்தியம் அபயசிய மகத் தோமம் உருகாயம் பிரதிஷ்டாம் திருஷ்டுவா திருத்தியாத்திய சாட்சி அதாவது கர்ம காண்டத்தையும் உபாசனா காண்டத்தையும் வேண்டான்னு விட்டுட்டே தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டேங்கிறார் காமசிய ஆப்தி விரும்பினதை கொடுக்கக்கூடியது ஜகத பிரதிஷ்டாம் உலகத்திற்கே தலைமையானது தலைமையான பிரம்மபதவியை கொடுக்கக்கூடியது கிரத்தோஹோ அனந்தியம் கிரத்தோகோ அனந்தியம் யாகத்தினுடைய பலனாக அமைவது ஹிரண்டகர்பதம் அர்த்தம் கிரத்தோகோ அனந்தியம் அபயசிய பாரம் அச்சமின்மையின் எல்லை மகஸ்தோமம் பெரும் புகழை தருவது உருகாயம் மிகவும் பரந்தது பரந்த பிறந்த நிலையுடையது பிரதிஷ்டாம் நிலைன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட உயர்ந்த நிலைய வேண்டியதெல்லாம் அனுபவிக்கலாம் உலகத்துக்கே தலைவனாகலாம் பிரம்ம பதவியே அடையலாம் அச்சமின்மையினுடைய எல்லைக்கு போகலாம் பயமே கிடையாது ஃபுல் செக்யூரிட்டி மகத் தோமம் உலகமே புகழும் உருகாயம் பெரிய இடம் அதில் நமக்கு நீண்ட நாள் வாழ்க்கை இத்தனையும் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் சும்மா அதை வந்து ஃபோன் ஊதிப்பிட்டியே நீ திருஷ்டுவா அத்தியஸ்ரா அது என்ன திருத்தியாங்கிறார் நானும் உன்னை அசைச்சு பார்த்தேன் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன் எதுக்கு நீ மசியலையே எதுக்கு நீ மசியாம அத்தனையும் வேண்டான்னு சொல்லிட்டு ஆத்ம வித்தியை பிரார்த்தனை பண்ணினியே நச்சுகேதம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிறார் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ஒரு மாதிரி பார்க்கணும் நச்சுகேதஸ் என்னையா பாடம் எப்பையா நடத்தப்போறேன் பார்த்த உடனே இப்படி நச்சிகேஷ் இப்படி பார்க்குறான் பார்க்குறான்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் அப்படி பார்த்த உடனே சரிப்பா ஆரம்பிச்சுட்டா போகுது அப்படிங்கிற சாயங்காலம் ஓம் சஹனாபவத்து சகன புனக் தூ சஹ வீரியங் கரவா ம் ஷா ஹரி ஓம் ஆதிகருநீ